நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தவர் இந்திரா காந்தி அம்மையார் இரண்டு இணையதளத்தை முதல் முதலில் பயன்படுத்திய நாடு அமெரிக்கா மூன்று வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் கால்வாய் பனாமா கால்வாய் இனி இன்றைய கேள்விகள் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது இரண்டு ஆயுத ஏரிகளைக் கொண்ட நாடு என அழைக்கப்படும் நாடு எது மூன்று பெர்லின் நகர் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்